ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தன் பதினாறாவது வயதில் உயிர் நீத்த ஒரு பெண் போராளி ஆவார் தில்லையாடி வள்ளியம்மை தென் ஆப்பிரிக்காவில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு ஆம் ஆண்டில் பிறந்தார் இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தில்லையாடி என்ற ஊரை சார்ந்த முனுசாமி மங்களத்தம்மாள் ஆகியோருக்கு பிறந்தவர் நெசவு தொழிலாளியான முனுசாமி பிரித்தானிய ஆட்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்கு ஜோகானஸ்பேரத் நகரில் ஒரு சிறிய வணிகத்தை தொடங்கினார் அங்குதான் வள்ளியம்மை பிறந்தார் கிறித்தவ தேவாலயத்தில் தான் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன்படி நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்றும் தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய அரசு தெரிவித்தது அப்போது தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் முன்னெடுப்பில் அங்கிருந்த இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர் மேலும் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு தென்னாப்பிரிக்க அரசால் விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்தும் போராட்டங்கள் நடந்தன அவற்றில் பங்கு பெற்று போராடினார் தில்லையாடி வள்ளியம்மை அதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் உடல் நலக்குறைவால் விடுதலை செய்யப்பட்ட போதும் குழுவினரின் கோரிக்கை நிறைவேறாததால் வெளியே வர மறுத்தார் பின்னர் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரி நீக்கப்பட்ட பின்பே தம் விடுதலையை ஏற்று வெளியே வந்தார் வள்ளியம்மை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அவரை பலன் ஏதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள தாம் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என காந்தி பாராட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு தில்லையாடி வள்ளியம்மையின் ஈகத்தை போற்றும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடியில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது காந்தி தில்லையாடிக்கு மேல் ஒன்று ஆயிரத்து அன்று வருகை தந்து அமர்ந்த இடத்தில் இந்த நினைவு தூண் கட்டப்பட்டுள்ளது அதன் எதிரில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இங்கு தில்லையாடி வள்ளியம்மையின் சிலை ஒன்று முன்மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பொது நூலகத்துறை மூலம் ஒரு நூலகம் செயல்பட்டு வருகின்றது தரங்கம்பாடி மற்றும் தில்லையாடிக்கு செல்வதற்காக காந்தி தம் மனைவி கஸ்தூரிபாயுடன் ஆயிரத்து ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதி இரவு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் மயிலாடுதுறைக்கு வந்து மறுநாள் அங்கிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் தரங்கம்பாடி வந்தடைந்தார் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மைதானத்தில் அவருக்கு சத்தியாகிரகவாதிகளும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர் மே ஒன்று ஆம் தேதி தரங்கம்பாடியிலிருந்து தில்லையாடிக்கு சென்றார் காந்தி தில்லையாடி பகுதியை சேர்ந்த பலரும் தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் அறப்போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் தில்லையாடியில் காந்தி அமர்ந்து பொதுமக்களிடம் பேசிய இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது காந்தி தில்லையாடிக்கு வந்ததன் நூற்றாண்டு நினைவு விழா தில்லையாடி தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தில் மே ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து அன்று நடைபெற்றது தில்லையாடியில் காந்தி நினைவு தூண் அருகில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு நினைவு கல்வெட்டு திருப்பநந்தாள் காசிமட இணை அதிபரால் திறந்து வைக்கப்பட்டது